வணக்கம் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் விலையில்லா இயற்கை வேளாண்மை திட்டத்தை தொடங்கியுள்ளது இரண்டு உலக மொழிகளின் திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் என்னும் நூலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது மூன்று சமூக நீதிக்கான கே வீரமணி விருதினை பெற்றுள்ளவர் பி கிருஷ்ணன் என்பவர் நான்கு நாட்டின் முதலாவது எஞ்சினில்லா ரயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ரஞ்சிக் கோப்பையை வென்ற அணி எது இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான அதிக காப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ள மாநிலம் எது 3. பி எனப்படும் பிரைஸ் மானிட்டரிங் அண்ட் ரிசர்ச் யூனிட் உருவாக்கிய முதல் மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்